ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையா நம சனப்பூஜா தப்போதும்பேன பிரோத்தம் ராஜசலமீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல ரஜோண தபஸ பத்தி சொல்லுகிறார் சத்காரமான பூஜார்த்தம் தபா அதாவது பல பேர் நம்மளை பாராட்டணும் சத்காரம் அப்படின்னா பாராட்டுறது இவன் ரொம்ப நல்ல சாது நல்ல தபஸ்வி அப்படின்னு எல்லாரும் புகழணும் அயம் சாது தபஸ்வித்தேவம் ஸ்துதி ரூபா சாதுகாரா சத்காரா எல்லாரும் இவன் நல்லவன் சொல்லணும் அதுக்காக வேண்டி தபஸ் பண்ணுறான் அப்புறம் மானம் மானம்னா அந்த பாராட்ட வெளிப்படுத்துறது வாயினால் பாராட்டுறது எழுந்திருச்சு நிற்கிறது அப்புறம் அபிவாதனம் சொல்கிறது தங்களை பற்றின விஷயத்தையெல்லாம் சொல்லி வணங்கிறது அதெல்லாம் மானம் அப்புறம் பூஜா காலை எல்லாம் அலம்பி விட்டு பாத பிரசாலன அர்ச்சனை போஜன தானாதிகி அப்படின்னு விளக்க உரை ஆசிரியர் உபதேசம் பண்ணுகிறார் அதெல்லாம் கால்களை எல்லாம் புனித நீரால அலம்பி அதுக்கு பிறகு அர்ச்சனை பண்ணி சந்தன குங்கம் எல்லாம் வச்சு உணவெல்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் கொடுக்கிறது அதான் பூஜா சத்காரமான பூஜா அர்த்தம்னா பொருட்டு பிறருடைய பாராட்டை பெறுவதற்காகவும் பிறர் தனக்கு எழுந்து நின்று வணங்கி மரியாதை செய்வதற்காகவும் கால்களை எல்லாம் பாத பூஜை எல்லாம் செய்து வழிபட வேண்டும் என்பதற்காகவும் தம்பேன நான் ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு பத்து பேர் காட்டிக்கணுங்கிறதுக்காக உண்மையிலேயே ஜீவன் வந்து உய்வு பெறணும் உடம்பு வேற உயிர் வேறு இந்த உடல் வாழ்க்கை இறைவனாலே கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த எண்ணமெல்லாம் கிடையாது ஆஸ்திக்கு புத்தி இல்லாமல் விளக்கத்திலே சொல்ல புத்தியா தர்ம துவம் பேரு காட்டுறதுக்காக உண்மையிலே அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்றது இல்லை தம்பமா பண்றது பிறரிடத்துல தன்னை பண்றது அப்படிப்பட்ட தபஸ் என்னது எத்து தபா கிரியத்தே சத்காரமான தம்பேன எத்து தபா கிரியத்தே தவமானது பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் வழிபட வேண்டும் என்பதற்காகவும் மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்வதற்காகவும் எந்த ஒரு தவம் மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த தவம் தத்து அதனை ஈக இந்த உலக வாழ்க்கையில ராஜசம் தபா இதி புரோக்தம் அது ரஜோகுணத்தை உண்டு பண்ற தபஸ் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கு இவர் சத்துவகுணத்துக்கு மாறணும் இப்படியாவது பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை கொடுத்து சத்துவகுணத்துக்கு மாறணும் ஆக ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறவர்களால் செய்யப்படுகிற தவம் இத்தகைய தவம் வந்து ரஜோகுணத்தை விருத்தி பண்ணும் தேகாத்ம புத்தியை பலப்படுத்தும் ஜீவாத்ம புத்திய பலப்படுத்தாது அதனால என்ன சொல்கிறார் சலம் சலம்னா சின்ன அளவில் தான் பலன் கொடுக்கும் எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த வேஷதாரம் வேஷமெல்லாம் புரிஞ்சு போயிடும் ஆகா இது கணிக்க பலம் கொஞ்சம்தான் பலனை கொடுக்கும் அதுவும் சரியா கொடுக்குமான்னு சொல்ல முடியாது அத்ருவம் ஏதோ இந்த வேஷம் போடுறதுனால இந்த உலகத்தில் கொஞ்சம் மரியாதை பூஜை கிடைக்குமே தவிர ஒரு புண்ணியமும் கிடைக்காது அடுத்த சரீரமெல்லாம் நல்லதாக அமையணும்னு சொல்ல முடியாது சொல்லப்போனால் இது ஒரு பாப்பமாக கருதப்பட்டு தவறான பிறவிகளை கொடுக்கக்கூடும் வெளிவேஷத்துக்கு பின்னால் உள்ள வந்து ஒரு அமைதி இல்லைன்னு சொன்னால் அந்த வெளிவேஷமெல்லாம் பயனற்றது ஆகவே வெளி வேஷம் கூடாதுன்னு சொல்லலை வெளி வந்து அகத்தை பயன்படுத்துறதுக்கு பயன்படணும் அப்படி இல்லைன்னா இது வேஸ்ட் ஆகையினால பெரியோர்கள் இதை இரஜோகுணத்தை வளர்க்கக்கூடிய தவம் என்று ரஜோகுணிகளால் கடைபிடிக்கப்படுகின்ற தவம் என்றும் உபதேசம் பண்ணி இருக்கிறார் ஆகவே இதனுடைய பலன் வரும் என்று சொல்ல முடியாது அப்படியே வந்தாலும் நீண்ட நாளைக்கு நன்மையை கொடுக்கும் நிலைத்திருக்கும் என்றும் சொல்ல முடியாது சாத்விகமாக இருக்கிறதெல்லாம் நிச்சயமா பலன் கொடுக்கும் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற கருத்தை இதன் மூலம் பொருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்